ஹதீஸ் இருநூற்றி நான்கு அம்ருவின் உமையா ரதியுள்ளாகும் அவர்கள் கூறியதாவது நபி செல்லமாக வைகி வசல்லம் அவர்கள் உளு செய்யும் போது இரு கால் உரைகள் மீது மசூது செய்ததை நான் கண்டேன்